தலைப்பு இருபத்து ஒன்று கற்பமும் பிரளயமும் மகாகற்பம் மூலப்பிரகிருதியினு உண்டாம் சிருஷ்டி முதல் பிரமாவின் ஆயுள் வரையில் ஏற்பட்டுள்ள காலம் அவாந்தர கற்பம் சதுர்முக பிரமனுடைய ஒரு நாட்குரிய காலம் இந்த இரண்டு கற்பத்தின் நடுவே ஒவ்வொரு ஒடுக்கமுண்டாகின்றது அது ஒன்று நித்தியம் இரண்டு நைமித்திகம் மூன்று பிராகிருதிகம் நான்கு ஆதியந்தகம் என நால்வகைத்தாம் நித்திய பிரளயம் மரணமே நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிரமனுடைய கற்ப முடிவில் உண்டாகின்ற ஒடுக்கம் பிராகிருதிகப் பிரளயம் மகத்துவ முதல் விசேட பரியந்தம் ஒடுக்கத்தை அடைவது ஆதியந்திக பிரளயம் தத்துவ ஞானத்தால் யோகிக்கு உண்டாகும் ஒடுக்கம்